தலைப்பு அறுபத்து ஆறு கடவுள் ஒன்றும் இரண்டும் ஆதல் கடவுள் ஒன்றள இரண்டல ஒன்றுமிரண்டுமானார் என்பதற்கு தாற்பயம் ஒன்றள கடவுளானவர் ஒன்றாகிய ஞான இரண்டல சுத்த பிரணவதேகியும் அல்ல ஆனார் கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான சுத்த பிரணவதேகத்தையும் கொடுக்க முதற்கருவியாக இருக்கின்றார் இதை அனுபவத்தால் குருமுகத்தில் உணர்க